நட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்களால் மீடும் இரிட்டபிள் பவுல் சென்றோம் அல்லது வயிற்றில் உள்ள பூச்சிகளால் புண்ணாலையோ நம்ம கடிக்கடி மலம் கழிக்க நேர்ந்தால் நம்ம வந்து சுண்டைக்காய அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அண்ணாசி பழச்சாறு ரெகுலராக எடுத்துக்கணும் அகத்தி கீரை உணவில் சேர்த்துக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எடுத்துக்கிறதுனால வயிற்றில் உள்ள பூச்சியெல்லாம் வெளியே போயிடும் அது ஆஹ் துவர்ப்பு உணவுகளை எடுத்துக்கறனால வயிற்றுல உள்ள புண்கள் சீக்கிரம் ஆறிடும் துன்பத்துல இருந்து உண்டு படலாம் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு உதய மீண்டும் சந்திப்போம்